மற்றொருக்கு சகோதரன் அநீதி அடைக்க அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்ற ஒருவன் இருந்தால் அவனது தேவையில் உதவிட அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை ஒருவன் நீக்கி மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் அல்லாஹ் அவனது ஒரு குறையை மறைப்பான் என்று நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு நான்கு நான்கு முஸ்லிம் இரண்டு ஐந்து எட்டு